எனக்கு உதேசம் செய்தார்கள் ஒன்று ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நின்று வைப்பது இரண்டு நேரத்தில் இரண்டு ரகுவது மூன்று நான் உறங்கும் முன் விதிருத்துவது ஒன்று ஒன்பது எட்டு ஒன்று முஸ்லிம் ஏழு இரண்டு ஒன்று